வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பிறர் குற்றம் காண்பதும் தன் குற்றம் மறுப்பதும் மடையனின் முழுமையான அடையாளம் ஆம் பிறர்க்குற்றம் காண்பதும் தன் குற்றம் மறுப்பதும் மடையனின் முழுமையான அடையாளம் என்கிறார் தாமஸ் புல்லர்